ஒரு பெண் வீட்டில் இருக்கும் போது அவன் அனுமதியின்றி நோன்பு வைப்பது மேலும் அவன் அனுமதியின்றி அவனது வீட்டில் எவரையும் அனுமதிக்கவும் கூடாது என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் ஒன்பது ஐந்து ஒன்று பூஜ்ஜியம்